மாபெரும் <Sess> <Sess> போன வரலாற்றுல வந்துட்டு போன அமர்வில் அதாவது வரலாற்று ஏன் படிக்க வேண்டும் ரசூல்ல சொல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஏன் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து பேசணும் அதில் குறிப்பாக வந்து அதை படிப்பதுனால ரசுல்லாய் சொல்லாஹம் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதுனால என்னென்ன நலவுகள் ஏன் படித்தே ஆக வேண்டும் அதை பத்தி பேசணும் அதே போல புத்தகங்கள் இருந்து நாம் வரலாற்றை படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் நாம் பேசணும் இன்னைக்கு வந்து வரலாற்றுக்குள்ள போக போறோம் பொதுவாகவே வந்துட்டு ரசுல்ல வரலாறு எடுக்கும் போது ரசம் வரலாறு வரலாறு படிக்கும் போதும் அதற்கு முன்னால உள்ள சில பின்னணிய நம்ம பார்த்தாதான் அதற்கு பின்னால உள்ளதை நம்ம விளங்க முடியும் சென்ற வாரம் வந்து ரசுல்லா சுல்லாஹல் வாழ்க்கை வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும் அத படிப்பதற்கான தேவை என்ன அதை படித்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம்ல ஒவ்வொரு மனிதரும் படித்தே ஆக வேண்டும் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் எந்தெந்த புத்தகங்கள் வந்து நம்ம வரலாற்றை பார்க்கப்படும் வரலாற்றை அதே போல வரலாற்றுக்கு என்ன கிரைடீரியா ஹதீஸ்க்கு என்ன கிரைட்டீரியா இது எல்லாமே நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இன்னைக்கு வந்து வரலாற்றுக்குள்ள நம்ம நுழை நுழைவுகிறோம் ஆக எந்த ஒரு வரலாற்றை படிக்கும் போதும் அதற்கு முன்னாள் உள்ள கொஞ்சம் வந்து படிச்சாலா தெரிஞ்சாலா நாம் தெளிவா வந்து வரலாற்றை விளங்க முடியும் அப்ப பொதுவா வந்து ரசூல்லா சுல்லாஸ்லாம் வரலாற்றை எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே இப்ராஹிம் அல குறைந்தபட்சம் இப்ராஹிம் அலுவஸ்ல இருந்து தொடங்குவோம் நாமும் வந்து இப்ராஹிம் அலிஸ்லத்துல தான் தொடங்க போறோம் ரொம்ப விரிவா இல்லாம ஷார்டா இப்ராம் ல நம்ம பார்த்துப்போம் பொதுவா வந்து நம்ம இப்ராஹிம் அலஸ்தி அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இப்ராஹிம் அலஸ்த குறிப்பா ஆஜத் அவர்களுடைய வரலாற்று வந்து ஏன்னா இஸ்மாயுடைய வரலாற்றை நாம் அனைவருமே அறிந்துதான் இருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை பார்த்துருவோம் என்னன்னு சொன்னா இப்ராஹி அஸ்லத்துக்கு அல்லா வந்து கட்டளைடுவான் ஹாஜரையும் இஸ்மாயு அலிஸ்தையும் போய் அந்த நடு பாலைவளத்தை போய் விட்டுட்டு வாங்க கட்டளைடுவோம் ஒரு வாழ்வதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வாங்க நல்லபடியாக கட்டளை வேணும் அப்ப அவர்களுக்கு போய் விட்டுட்டு வருவாங்க எந்த ரோல் சொன்னா கொஞ்சம் பேர சம்பளம் ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க யாரும் இல்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வரும்போது அம்மை ஆஜர் கேட்பாங்க யாருமே இல்லாத எந்த உணவுமே கிடைக்காத ஒரு இடத்துலயா எங்களை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்லி கூட்டிருப்போமாட்டாங்க ஏதாச்சியோ கூட்டிட்டு போவாங்க விட்டுட்டு திரும்ப வருவாங்க திரும்ப வரும்போது கேட்பாங்க யாருமே இல்லாத இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க இரண்டாவது முறையும் கேட்பாங்க யாருமே இல்லாத இந்த வரந்த காட்டுலயே எங்களை விட்டுட்டு போறீங்க மூன்றாவது முறையும் கேட்பாங்க யாருமே இல்லாத இந்த வரந்த காட்டுலயே எங்களை விட்டுட்டு போறீங்க மூன்று முறையும் நம்முடைய மார்க வழிகாட்டியான இப்ராஹிம் அரசில் சொல்ல மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அம்மை ஹாஜியார் அவங்க கேட்பாங்க அல்லாவ கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்கிற ஒரே அல்லா உறுதிய புலப்படாத தூரம் வரை சென்று ரொம்ப தூரம் போயிட்டு எந்த எந்த தூரத்துல இருந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ அந்த அளவுக்கு போயிட்டு துவா இந்த துவா அல்லா குறப்படுறான் பதினாலாவது அத்தியாய முப்பத்தி ஏழாவது பதினாலு பேரே இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் அப்ப அந்த துவா படிக்கிற பாருங்க அவன் இப்ராஹிம் ஒரு மகத்தான ஒரு துவா செய்யறாரு அந்த துவா தமிழ்ல படிக்கிறேன் எங்கள் இறைவனை நிச்சயமாக நான் என் சந்ததியிலிருந்தும் சங்கையான உன் வீட்டின் காபாவின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனை தொழுகையை அவர்கள் அந்த இடத்துல பள்ளத்தாக்கில் அந்த பால்வாலத்துல விட்டுட்டு துவா எங்கள் இளைவனே தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் எனவே மக்களின் ஒரு தொகையினரின் இதயங்களை அவர்கள் பால் சாய்ந்திரம் செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீர் ஆதாயம் அளிப்பதாக முதல்ல என்ன சொல்றாங்க தொழுகையை அவங்களுக்கு நிலைநாட்டுமாறு கேட்கிறாங்க இரண்டாவது மக்களை வந்து அவர்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து மூணாவது அதுவும் உனக்கு நன்றி செலுத்தும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று தான் கேக்குறாங்க பொதுவாகவே இந்த மாஸ்கோ ஹைராரிக்கி நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு இன்னைக்கு உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல குடியமராங்கன்னு சொன்னா ஏதாவது இடத்துல உலகத்துல எந்த இடத்துல போய் நம்ம ஒரு மக்கள் தங்குவதற்கான ஒரு இடத்துல போய் குடியேறணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹைராரிக்கி இருக்கு அதாவது ஒரு தேவை தமிழ்ல வந்து மாஸ்கோவின் தேவை படியமைப்பு கோட்பாடு ஆகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல வந்து ஒரு நபரோ ஒரு குழுவோ ஒரு இடத்துல போய் தங்கணும் இந்த இந்த விஷயங்கள் இருக்கணும் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் அந்த பாட்டம்ல இருக்குது என்னன்னு சொன்னா நம்முடைய உடல் நில உடல் சார்ந்த தேவைகள் உணவு பாத்ரூம் போடுறது இதுதான் பாட்டம் முக்கியமான விஷயம் இதுதான் அடிப்படையான விஷயம் நான் சொல்றது இந்த மாசனோடைய தேதி மாசுனோடைய அவர்களுடைய தேவை இப்ராஹிம் ஹஸ்துடைய இந்த துவா வந்து தெளிவாக விளங்குது ஒரு முஸ்லீம் வாழ்க்கை ஒரு இடத்துல போய் குடியிருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இப்ராஹிம் ஹஸ் நமக்கு தொழில் போக்குறாங்க இந்த துவால் என்ன கேட்கறாங்க வாய்ப்பா அவங்களுக்கு கூடுது இரண்டாவது சோசியல் நீட்ஸ் அதாவது சமூக தேவைகள் அவர்களின் பால் மக்களை வந்து சேர்த்து வை உள்ள அவர்கள் பக்கம் ஈர்த்து வைன்னு கேட்கிறாங்க மூன்றாவது தான் செல்ஃப் நீட்ஸ் அதாவது தன்னுடைய தனக்கு தேவையான பொருட்கள் அதுவும் வந்து இபாதத்தோட சேர்க்கிறாங்க இப்ராஹிம் நன்றி செலுத்தும் பொருட்டு உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு நீ வந்து உணவு கொடுத்து கேட்கிறான் அப்ப எந்த ஒரு முஸ்லீமும் நம்ம எந்த ஒரு ஹைரீ தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இடத்துல புரிய மாதிரி பொருள் சொன்னா ஸ்பிரிச்சுவல் நீடா இருக்கணும் இதுதான் நமக்கு நம்மளுடைய தந்தை காட்டி தந்த வழிமுறை மாஸ்டோடைய ஹைராயிக்கு நமக்கு தேவை கிடையாது இப்ராஹிமுடைய ஹைரானிக்கு தான் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நீ அடுத்து சோசியல் நீ அப்புறம் செல்ஃப் நீ இப்ராம் இஸ்லம் அந்த அதான் அல்லாவிடம் கேட்டுக்கிறான் அல்லாவை கொடுக்கவும் செய்வான் அந்த வரலாற்ற நம்ம பார்ப்போம் அப்ப இதை விட்டுட்டு இப்ராஹிம் இஸ்லம் கிளம்பிட்டாங்க இந்த துவா செஞ்சுட்டு கண்ணு கெட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அவங்க எந்த தூரத்திலிருந்து பார்த்தா தெரிய மாட்டாங்களோ அந்த தூரத்திலிருந்து துவாவு செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க கிளம்ப பிறகு அவங்க கொண்டு வந்த கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பேரிச்சம்பளமும் தீர்ந்து போச்சு தீர்ந்த போலவே அவங்க பசியில வாழ்றாங்க பால் குடி பால குடிச்சுட்டு இருக்க குழந்தைப்பாங்க இஸ்மாயில் அலுவலர் அவர்களுக்கு பாலும் நின்றுச்சு கொஞ்ச நேரத்துக்கு பால் வருங்கள அவங்க எதுவும் சாப்பிடலாலும் அவங்களுடைய ரத்தத்திலிருந்து உருவாக்கறது பால் பாலும் நின்றுச்சு அப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர் அலிஸ்வரத்துக்கு புரியல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா புள்ள அலுவலதை பார்க்க சலிக்க முடியாம தாய்மார்களுக்கு தான் தெரியும் பசியால அலுவலத வந்து பாத்துட்டு எதுவுமே இல்ல குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப அந்த வேதனை வந்து அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் அப்ப அந்த என்ன பண்றாங்க சஃபான் ஓடுறார் ஒரு மலை தெரியுது போன இடத்துல இருந்து சஃபான ஒரு மழை இருக்கு அந்த மலைக்கு வேக வேகமா ஓடுறாங்க அவனுடைய கீழாடைய தூக்கி பிடிச்சிட்டு வேற வேகமா ஓடி அந்த இடத்துல போய் யாராவது இருக்கிறாங்களா யாராவது இருக்கிறாங்களான்னு போய் பாக்குறாங்க மலை மேல ஏறி நின்று அந்த திசையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க யாருமே இல்ல திரும்ப இறங்கி வந்து மருவாக ஓடுறாங்க சஃபால இருந்து இந்த இந்த இந்த மலையில இருந்து இந்த மலைக்கு ஓடுறாங்க எப்படி ஓடுறாங்க நடக்கல ஓடுறாங்க தன்னுடைய கீழே அடைய பிடிச்சுக்கிட்டு தூக்கி பிடிச்சுட்டு வேகமா ஓடுறாங்க அந்த அளவு பிள்ளைகளுடைய பாசம் பாடுக்காம அந்த மலையில ஏறி பார்ப்போம் யாராவது வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாக்கு ஓடுறாங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க ஒரு சத்தம் வரும் தண்ணி வரக்கூடிய சத்தம் தண்ணி வந்தோடனம் வரா ஜிப்லம் தோண்டிட்டு இருக்கிறாங்க கிணற தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்படி தண்ணி வரதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க தண்ணி நிறைய வருது வந்த உடல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொதுவாவே பாறை இடத்துல ஒரு இடத்துல தண்ணி விழுதுன்னு வச்சுருவோம் மணல் இருக்கும் மணல் பட்டுச்சுன்னா என்ன புரிஞ்சுடுங்க பயத்துல என்ன பண்றாங்க சொன்னாஜ் என்ன பண்றாங்க அந்த இடத்த அந்த இடத்த மட்டும் தண்ணி வரக்கூடிய இடத்த மட்டும் ஒரு பாத்தி கட்டுறாங்க வெளிய போனா உறிஞ்சும் சொல்லிட்டு அந்த இடத்துல குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி கட்டுறாங்க பாத்தி கட்டிட்டாங்க தண்ணி அந்த இடத்திலோட நின்றுச்சு அப்ப இந்த பாத்தி கட்டின பிறகு இது ரசன் சொல்லி கேட்டுறாங்க அதுதான் அந்த கிணறு இன்னைக்கும் அந்த அந்த அளவுக்கு மேலே தண்ணி வர்றது இல்ல ரசில்லா சொல்லி காட்டுறாங்க அந்த அம்மாவுக்கு அதாவது இஸ்மாயில் அவர்களுடைய தாய்க்கு வந்து அல்ல அளவு புரிய அந்த நேரத்துல அந்த பாத்தி மட்டும் கட்டாம இருந்தாங்கன்னு சொன்னா அந்த இடமே ஒற்றாத ஜீவ நதியா இன்னைக்கு ஓடி பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அந்த தூரம் கூட சொல்றாங்க ரசூல் அசிலம் இஸ்மாயுல் அலிஸ் இஸ்மாயுல் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தைக்கு வந்து அல்ல தாய்க்க அல்லா அருன்னு புரியவானாங்க அந்த பாத்தி மட்டும் அவங்க கற்றல் சொன்னா தூரம் வரை அந்த ஊற்று எடுத்திருக்கோமோ அங்கிருந்து இந்த அற்றாத நதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அற்றாத நதியா இருக்கு ஐயாயிரம் வருஷமா தண்ணி வந்துட்டு இருக்கு இதை விட ஒரு பெரிய சான்று உலகத்துல யாருக்காவது தேவையா இத்தனை சயின்டிஸ்ட் இருக்கிறானே இந்த ஜம்சம்ம விட பாறைவனத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஊற்று கிடையாது மற்றா ஐயாயிரம் வருகமா இன்னைக்கு எவ்வளவோ டெஸ்ட் இருக்கு எத்தனை வருஷம் தண்ணி வருது எல்லாமே ஈஸியா இன்னைக்கு அல்லாமே அறிவதற்கு இந்த நாத்திகர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த ஒரே ஒரு ஜம்சம் தண்ணி போதும் இது வந்து அல்லாமுடைய அந்த குதிரத்தை அறிவதற்கு வல்லமை அறிவதற்கு அப்ப அந்த தண்ணி இன்றளவும் வந்து கொண்டிருக்கு இப்படிதான் வந்து ஜம்சமுடைய வரலாறு இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்பனை என்னன்னு சொன்னா மகன் அழுவதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாம அங்கிட்டுக்கிட்டு ஓடுறான் இப்ப மிகப்பெரிய சோதனை அது இந்த சோதனை வந்தவங்க சோதனை வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சோதனையுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கும் நம்ம கேட்கறவங்களுக்கு லேசா கடந்து போயிடுவோம் அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க அந்த சோதனைக்கு அல்லா பூத்த பலன் இன்னைக்கு எப்பேற்பட்ட பலன் இப்பேற்பே கடமையாவே வச்சிருக்காவுக்கும் மருவாவுக்கும் ஓடுறது இன்னைக்கும் ஐயா இப்ராஹிம் அதாவது இப்ராஹிம் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு அந்த அம்மையார் அங்கிருந்து ஓடுறாங்களே காபத்துள்ளா கட்டி ஹஜ் எப்போது எப்போது அல்லாவே வணங்குவதற்கு வந்து ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய முதல் மனிதர்களிருந்து காமத்தி நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய மனிதருக்கு இந்த சோதனையுடைய இந்த சோதனை வந்து உணர வேண்டும் உணர வேண்டும் அந்த சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் நல்லா கடமையாக்கிருக்கிறோம் அப்ப இது மாதிரி கோடான கோடி எத்தனை கோடான கோடி மக்கள் இதை வந்து மக்கள் பின்பற்ற போறாங்க நம்ம செய்ய போற இந்த விஷயத்தை பின்பற்ற போறாங்க அப்படி இந்த சோதனையை பின்பற்ற போறாங்கன்னு ஹாஜினஸ் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அழுது தான் போயிருப்பாங்க சிரிச்சுட்டு ஓடி இருப்பாங்க அப்ப நம்ம இதுல இருந்து விளங்காண்டியது சோதனை வருதுன்னு சொன்னா அதற்கு பின்னால் அல்லா வந்து நிச்சயமா ஒரு வெற்றி வச்சிருக்கோம் அல்லா கூட சொல்லி காட்டுறோம் பல இடங்கள்ல உங்களை பசிய கொண்டு சோதிப்போம் உறவுகளை உணவுகளை கொண்டு சோதிப்போம் உணவு கொண்டு சோதிப்போம் நீங்க உண்மையான உண்மை நான் சோதனைக்கு பிறகு அல்லா வந்து வெற்றியை வச்சிருக்கிறேன் லேசா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அல்லாத்துல விறக்கிக் கொடுத்த நம்ம படிக்க வேண்டிய படிப்பில என்னன்னு சொன்னா சோதனையை கண்டு நாம் அல்லாவின் மீது வெறுப்போ ஒரு தவறான ஒரு எண்ணமோ அவ்வளவு வந்துவிடக்கூடாது இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கருத்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பனையாக இருக்கும் அதே போல மூசாராசுனம் நெருப்பு இதுக்கு சிறந்த இதே போல இன்னொரு உதாரணம்னா மூசாராசனம் வந்து தன்னுடைய மனைவியை போட்டிட்டு எகிப்துக்கு போறாங்க எகித்துக்கு போகும்போது அதுவும் சோதனை எருத்துல வந்து மாட்டிக்கிறாங்க நெருப்பு இருக்குது நெருப்பு போய் நான் பாத்துட்டு ஒரு நெருப்பு தெரியுது நான் போய் வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனைவியில எந்த ஒரு இருட்டும் எந்த ஒரு வெளிச்சமும் ஒரு இடத்துல நெருப்பு தெரியுது வச்சா கண்டிப்பா நெருப்புக்கு போறதுன்னு கேட்டுட்டு உடனே போறாங்க ஆனா வரும்போது என்ன எப்படி வராங்க முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டி அவர்களுடைய முழு கோத்திரத்தாருக்கும் வகை செய்தியை வாங்கிட்டு வர வரலாறு குழந்தை போட்டா அந்த இடத்துல அல்ல மூசா லத்தோடு பேசுறான் நீ அவர்களை நபியாக அறிவிக்கிறான் அப்ப ஒரு சோதனை இருக்குன்னு சொன்னா அந்த சோதனைக்கு பின்னாடி அல்லாஹ் நிச்சயமாக நலவை வச்சிருக்கோம் அல்லவுடைய வார்த்தை என்று பொய்யாக இதுதான் நம்ம குறான வந்து இருந்து எடுத்துக்கூடிய படிப்பு அனைத்து நபிமார்கள் அல்லாஹ் சொல்ல குறிப்பிடக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கு பின்னும் அல்லாஹ் வந்து ஒரு வெற்றியை வச்சிருப்போம் ஒரு இழவு வச்சிருப்போம் அதன் பின்னாடி ஒரு நலவை வச்சிருப்போம் அப்பா இருக்கிற போயிருவோம் இப்போ சம்சம் வந்து தண்ணி வருது தண்ணி வந்த என்ன ஆகும் தன்னால் வந்து ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்துல தண்ணி வந்துச்சு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் தண்ணி தெரியும் குளிக்கிறதுக்கு தண்ணி தெரியும் இப்போ பறவைகள்லாம் அந்த சம்சம் கிணறையை நோக்கி வருது வரும்போது பறவைகள் கூடுறதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து பறவைகள் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல பறவை சுத்துது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஏதோ உணவோ இல்லை ஒரு வாட்டர் சோர்ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ என்ன பண்றாங்க எமன் இருந்து சுருகம் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தான் இவங்க யாருன்னு சொன்னா சூறா சபா அல்லா வந்து சூறா இருக்கு அந்த சபாசிகளை அதாவது உலகத்தில் முதல் முதல் டேம் கட்டினா நீரை தேக்கி அணை கட்டிய மக்கள் இந்த சபாவாசிகள் தான் அவர்கள் வந்துட்டு எப்படின்னு சொன்னா அல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய பழக்கத்தை கொடுத்திருந்தான் எந்த சொன்னால் அதிக அதிகமாக்கி கூறப்பட்ட செய்தி தான் பட் இருந்தாலும் எந்த அளவுன்னு சொன்னா ஒரு பெண் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு கூடையோட்ட வழியா எடுத்துட்டு போனா எம்பியா எடுத்துட்டு போனா தோட்டம் முடியும் போது அளவுக்கு வரலாற்று பதிவு அந்த அளவு அவர்களுடைய வாழ்க்கையில் நீரை தேக்கி வைத்து முதல் முதல் அணை கட்டியவர்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க அல்ல அந்த அணையை கொண்டு எதை வைத்து அவங்க பெருமடிச்சாங்களோ அதை கொண்டு அதை அடிச்சாங்க அந்த பேர் உடஞ்சது அந்த மக்கள் ஏமதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து வளங்களும் அழிஞ்சது உயிரோடு எஞ்சி இருக்கக்கூடிய சொச்ச மக்கள் வந்து வெளியே வெளியேற ஆரம்பிச்சான் இப்ப அதிலிருந்து வெளிவந்த ஒரு கூட்டம் தான் இந்த ஜுலுகும் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார் அந்த கோத்திரத்தார்கள் எங்கேயாவது வந்து இது இது நடந்ததுக்கு முன்னாடி அது மாதிரி வெளியில வந்தவர்கள் ஒரு கோத்திரத்தால் ஆளுநர் வந்து எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தேடிட்டு அறையறாங்க பறவை எல்லாம் வந்து ஒரு தண்ணி போய் ஒரு இடத்துல குளிச்சுக்கோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அவன் இந்த இடத்துக்கு ஒருவங்க இஸ்மாயில் அலுவத்தி பாக்கிறான் பார்த்துட்டு தங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறோம் அந்த இடத்துல ஒரு டீல் பேசுறாங்க அருமையான ஒரு டீல பேசுறாங்க என்னன்னு சொன்னா நீங்க தங்கிக்கலாம் ஆனா தண்ணி எனக்கு இந்த கிணறு கொண்டு எனக்கு தண்ணிய வந்து நீங்க பங்கு கேட்கலாம் தண்ணி குடுப்பேன் கிணறு என்னைக்குமே கிணறோட ஓட நீங்க தங்கிக்கலாம் வீடு கட்டிக்கலாம் வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சிலருடைய பொருட்பாடி நான் தான் அவங்களுக்கும் பாலவனத்துல எங்க போவாங்க பாலவனத்துலே இருக்கு அவங்களும் தங்கிசேஷன் கட்டமைப்பை உருவாயிடுச்சு இப்படிதான் மக்கா உருவான மக்கா ஒரு பட்டாந்தரையா தான் இருந்துச்சு ஒருவருடைய சோதனையின் பேரில் வந்ததுதான் மக்கா இப்ராஹத்துக்கு நீ உண்மையான மூங்கினான்னு சோதிக்கிறதுக்காக அல்லா வச்ச சோதனையுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு மக்கா நகரம் மக்கா நகரமே அவர்கள் அடைந்த சோதனை தான் இன்னைக்கு ஹஜ்ஜர் அப்ப ஒரு சோதனைக்குனா எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாத வச்சிருக்கிறா எவ்வளவு பெரிய படிப்பனை அத மக்கள் உலக மக்கள் அனைவரும் பின்பற்று மாதிரி கட்டாயம் நாளைக்கு வச்சிருந்தாங்க அப்ப என்ன அப்படின்னு சொன்னா கிணறு வந்து அவங்க ஆஹ் நீங்க வச்சுக்கணும் வந்து வாழ வச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இஸ்மாயில் அல்ல அவர்கள் வந்து அரபியாக வளர்ப்பார் இவர்கள் ஈராக்கை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மொழி வேறு இவர்களுடைய மொழி வேறு இவங்க சின்ன மொழியா இருக்கும்போது என்ன மொழி படிப்பாங்களோ அதுதான் சுத்தி இருக்கிறவங்களா என்ன மொழியும் அப்ப அரபாகவே இஸ்மாயில் வளர்கிறார்கள் இப்ப வளர்ந்த பிறகு பின்னர் என்னப்படுது திரும்பவும் இப்ரா கட்டளை வருது போய் காபாவ கட்டுங்களும்கனு சேர்ந்து காபாவ கட்டு திரும்பாத்துல இருந்து மக்கள் தொடங்க இஸ்மஸ்து தொகுதி வந்து காபா கட்டப்படுது காபா கட்டி அதற்கு பிறகு அஜி கடமையாக்கப்படுது விவாதத்துக்கு அங்க அல்லாவுடைய பள்ளி வந்து எழுப்பப்பட்டு மக்கள் வந்து விவாதம் செய்யறாங்க அப்ப இது மாதிரி பல ஆண்டுகள் கழியுது அங்க ஏன் கல்யாணம் முடிக்கிறாங்க இஸ்மாயிலும் அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம டைரெக்டா போயிடுவோம் அப்ப இப்படியே போயிட்டு இருக்கும் போது சந்ததியினர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆன்மீக தலைமை வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய அரசு நம்முடைய அந்த வழித்தோன்றல் வழியாவே வருது அதே இந்த அரசியல் தலைமை அந்த ஆட்சி செய்கிற தலைமை யாரு கீழே இருக்கு சொன்னா இந்த ஜுருகும் யாரு இந்த வரத பார்த்துட்டு அந்த குடியமர்ந்தார்களோ அவர்களுடைய தலைமையிலேயே ஆட்சி தலைமை அவர்களுடைய சந்ததியினரிலே தொடரும் அப்ப இப்படியே பல பல ஆண்டுகள் கலியது அவர்களுக்கு பின்னாலும் மரணத்திற்கு பிறகும் இவர்களுடைய தலைமையாகவும் இவர்களுடைய அரசியல் தலைமையாகவே தொடரும் இப்படியே தொடரிகிட்டு இருக்கும் போது என்ன சொன்னா குசா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாரர்கள் வந்து என்ன பண்றாங்க சொன்னா இந்த ஜூ அந்த கோத்திரத்தார வந்து வெற்றி கொன்றார் அடிச்சு வெளில தோத்திட்டு இந்த குசா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் தலைமையை புடிச்சுக்கிறான் ஆட்சி செய்ய இந்த தலைமை வந்து பிடிச்சுக்கிறான் பிடிச்ச பொழுது பிடிக்கும்போது என்ன பண்றாங்க துருகம் வந்து ரெண்டு வேலையை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போக போறான் பொதுவா என்ன போனாங்க நம்ம வீட்டை விட்டு அடிச்சு தவிர நமக்கே இல்லாத இவங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது போறதெல்லாம் போட்டு போவான்ல அது மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னா ஜம்ஜம் கணத்தை மூடி வச்சுட்டு போயிடறாங்க இருக்கிறது தெரியாம மூடி வச்சுட்டு அடைச்சு வச்சுட்டு நீ என்ன அடிச்சு ஒரு காவல்துள்ளாவுக்குள்ள அனைத்து விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்கள் வந்து வெளியில போய் குடியமன் பண்றாங்க சொன்னா பல ஆண்டுகள் வந்து இதே மாதிரி தொடருது வாட்டர் வந்து அதாவது வாட்டர் சோர்ஸ் இந்த தண்ணி சோர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்ல மற்ற இடங்கள்ல இருந்து அவன் தண்ணீரை பெற்றுக்கொள்றாங்க ஆனா அரசியல் தலைமை வந்து இந்த குசாக போத்திரத்த இப்படியே வந்து பல கோத்திரத்தார்கள் வந்து பிரிந்து பின்னாடியே ஆட்சி குசாக போத்திரத்த ஆட்சித்தலைமையிலும் அதே போல ஆன்மீக தலைமையில் இதே இஸ்லாம் அலுவலாம் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய சந்ததியிலேயே சந்ததியிலேயே ஆன்மீக தலைமையும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது சொன்னா இஸ்மாரில் அலுவலம் அவர்களுடைய சந்தேகத்தை ஒரு நபர் வந்து இஸ்மாரில் அவர்களுடைய சார்ந்த என்ன பண்றார் என்ன பண்றாரு இந்த குசை காப் இது இஸ்மாயில சந்ததியில வந்து இவர் என்ன பண்றாரு இந்த குசாஹா கோத்திரத்தையும் அடிச்சு தவிர்த்தார் இப்ப என்ன ஆயிடுது ஆன்மீக தலைமையும் அரசியல் தலைமையும் ஒரே கோத்திரத்தார் கையில வந்துடுது என்ன பண்றாங்க ரெண்டு தலைமையும் இவர்கள் வந்து பல ஆண்டுகளாக தொடர்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிடிக்கிறாங்க அவர்களை அடிச்சு குசாஹா பிடிக்கிறாங்க அவர்களை அடிச்சு குறைசிகள் அதாவது இஸ்மாயல் இஸ்லம் சந்ததினு என்றால் குசை கலப் அப்படிங்கிற ஒரு கலப் அப்படிங்கிற ஒருத்திரத்தினருக்கு இவர்களுக்கு என்ன பொறுப்புகள் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சிக்காயா நிபாதா அப்படிங்கிற இரண்டு பொறுப்புகள் இது என்னன்னு சொன்னா வரக்கூடிய ராஜிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பு அதே போல தான் அதாவது அந்நதுவா அப்படிம்பாங்க இது வந்து காவல்துறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமரக்கூடிய இடம் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அமர்ந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவு சொன்னா அங்க உட்கார்ந்து எடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பார்லிமெண்ட் வாய்ப்பு இதுவும் அமர்கள் பொறுப்புகள் இருந்துச்சு மூன்றாவது வந்து இது என்னன்னு சொன்னா ஒரு நாட்டின் மேல போட உரிமை இவர்கள் இருந்துச்சு சொன்னா அந்த மக்கள் கட்டுப்பட்டு இவர்கள் கீழே வந்துடும் கொடியையும் இவர்கள் கையில வந்து இந்த மூன்று முக்கியமான பொருட்களை இவர்கள் வந்து கையில வச்சிருந்தாங்க அப்ப இந்த குசை குறிப்பா இந்த குசை இந்த பொறுப்பை வந்து குசை கலப்பு இந்த மூன்று பொறுப்பையும் அவருடைய கையில வச்சிருந்தார் இவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சந்திப்பு வந்து இந்த பொறுப்பு வந்து பிரித்து கொடுக்கப்படுது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா அன்னதுவாவா அவரு ஒரு பௌத்திரத்தா இருக்கு உணவு தண்ணீர் ஒரு பத்திரத்துக்கு அதே இந்த அல் லுவா அப்படிங்கிற இந்த போரை டிக்ளேர் பண்ணக்கூடிய இந்த பொறுப்பு ஒரு ஒரு பொத்திரத்த குசை அவரு அவரை பிரித்து விடக்கூடிய இப்படியே வர்றது இப்படியே வந்துட்டு இருக்கும் போது அமுரு அப்படிங்கிற ஒரு இதே வம்சத்துல பல நூற்றாண்டுக்கு பிறகு பல சந்ததியினருக்கு பிறகு தலைமுறைகளுக்கு பிறகு வரக்கூடிய அமரு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு பொதுவாக தனித்தனியா கொடுப்பாங்க இந்த அமரு அப்படிங்கிறவர்கள் என்ன பண்றாரு ரொட்டியை பிச்சு சாகன ஊற போட்டு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு கொடுக்குறாரு பல நூற்றாண்டு காலமா இந்த ஒரு முறையை மாற்றி இவர் என்ன பண்றாரு அந்த ரொட்டிய பிச்சு ஊற வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வர அப்ப இவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா துண்டாக்குதல் துண்டாக்கி கொடுத்தவர் அப்படிங்கிற பேரை வந்து ஹாசிம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இவருக்குறாங்க பட்டப்பேர் இவருடைய பேர் அமுல் இவரு துண்டாக்கி கொடுத்ததன் காரணத்தினால இவருக்கு வந்து துண்டாக்கி கொடுத்தவர் துண்டாக்கி ஊற வச்சு கொடுத்தவர் அப்படிங்கற பட்டப்பேர் தான் ஹாசிம் அப்புறம் சூழ்நிலை வர அந்த கோத்திரத்தை நம்ம போய் பார்த்தோம் சொன்னா மனம் ஹாசிம் ஆகும் இந்த ஹாசிம் அவர்களுக்கு தான் வந்து முடியும் அப்ப ஹாசிம்னு பெயர் வர்றதுக்கு காரணம் இதுதான் இப்ப இந்த வழிமுறை தொடர்ந்துட்டே வருது இந்த உணவை வந்து ரொட்டி துண்டையும் சாணாவையும் ஊற போட்டு கொடுக்கக்கூடிய வழிமுறை தொடரும் இந்த ஹாசிம் அப்படிங்கிறவர் அதாவது அம்ரு என்ன பண்றாரு சொன்னா மதினாவில தான் திருமணம் முடிக்கிறாரு இன்னும் மக்களா இருக்கிறாங்க திருமணம் முடிக்கிறது மதினாவில முடிச்சுட்டு என்ன பண்றாரு பாலஸ்தீனில் போய் செட்டில் ஆகுறாரு சிட்லரை அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணிக்கிறாரு காசாவடக்கம் செய்யப்படுறாரு இவரு வந்து இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது இவருக்கு ஒரு மனைவி கற்பமாகி ஷைபா அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறார் ஷைபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா வயதானவரு அர்த்தம் ஏன் அப்படி பெயர் வச்சாங்க பேர் வைக்கும் போதே வயதானவர்கள் வச்சாங்க ஏன் அப்படி பெயர் வைக்கிறாங்க சொன்னா பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து வெள்ள முடியோட பார்க்கும் அப்ப பிறக்கும் போதே வயதான வெள்ள முடியோட பிறக்கும் வயதானுட்டாங்க ஷைபா இவரு இந்த குழந்தையும் மறந்து கொண்டே வருது அவங்க தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு மதினாவுக்கே வந்துடுறாங்க மதினாவுக்கே வந்த பிறகு மதினாவிலே அந்த ஷைபா அப்படிங்கிறவங்க வாழ்றாங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது எட்டு வயது ஆகும்போது இந்த ஹாசிப் யாரு அம்முனாவியே இந்த ரொட்டியை பிச்சு போட்டு கொண்டு யார் போத்திரத்திலிருந்து வந்தவரு குஸ் குசையில குசையை பின் கல அவருடைய போத்திரத்திலிருந்து வர்றவரு இவர் யாரும் இஸ்மாயில்லாம் அவரு பொருத்த வந்துட்டு இருக்கிறோம் அப்பிம் அவருடைய சகோதரர் என்ன பண்றாரு இவ்வளவு உன்னதமான ஒரு குடும்பத்துல இருந்து மதிநாளா கொண்டு போய் வச்சிருக்கீங்க இவருக்கு பொறுப்பு நிறைய இருக்குங்க இவரை வந்து மக்கா கூப்பிட்டுங்க வாழ்நாள் பொறுப்பு இருக்குங்க இது பல நூற்றாண்டுகளாக நாங்க தொடர்ந்து வரக்கூடிய பொறுப்பு இந்த பொறுப்பை வந்து தந்தையோட பொறுப்பு மகன் தொடரணும் சொல்லி கேக்குறாங்க அவங்க உடல்நாட்டம் ஆரம்பத்துல அப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் சொல்லி இந்த வரலாற்றெல்லாம் சொல்லும்போது தந்து அவங்களுடைய தாய் வந்து விட்டுடுறாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு அந்த சகோதரருடைய பெயர் வந்து முத்துழைப்பு இந்த முத்துழைப்பு என்ன பண்றாரு அந்த நபர அந்த எட்டு வயது சிறுவன ஹாசின் அவர்களுடைய மகனாகிய சைபாவை வந்துட்டு ஒட்டாரத்துல வச்சு கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வரும்போது பொதுவாகவே அந்த நேரத்தில் அரங்க என்ன சொன்னா சிறுவர்களை வந்து அடிமையாக கொண்டு வருவாங்க இப்ப அடிமையாக கொண்டு வரும்போது யார் கூட்டிட்டு வரா முத்துழைப்பு கூட்டிட்டு வராரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் ஒரு அடிமையை கூப்பிட்டு வர கூட்டிட்டு அவர் கூட வந்து அப்துல் முத்தலீப் யாரா ஷைபாவை பொதுவாக என்னுடைய அடிமைன்னு சொன்னா என் பேரு அப்பாஸ் அப்படின்னா என்னுடைய அடிமை வந்து அப்துல் அப்பாஸ் தான் முத்தலீஃபு கூட வந்தனால அவரை அப்துல் முத்தலீஃப்னு சொல்றாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்துல் முத்தலீப்னு பட்டப்பேர் வைக்கிறாங்க அப்ப அவருக்கு வந்து அப்துல் முத்தலீஃப்ங்கிற பெயரே நின்றுச்சு நிலை நிலை நிலை நின்றுச்சு அவருடைய உண்மையான பெயர் வந்து சைபாலா இவர் யார் அப்துல் முப்தி மக்கா அவர்கள் உணவு அளிக்கக்கூடிய இதே முறையை யாரை தன் தந்தையை கொண்டு வந்தார் இதே முறையை வந்து இவர் கொண்டு வர்றார் தொடர்ந்துட்டே இருக்க தொடர்ந்துட்டே இருக்கு இதுவரைக்கும் வந்து இந்த எத்தனை வருடம் கிட்டத்தட்ட முன்னூறு வருடம் ஜம்ஜன் தண்ணி கிளத்தவங்க அதே மாதிரி சொல்லுவோம் அப்ப இந்த அப்துல் முத்தரீப் என்ன பண்றாரு இப்படியே போயிட்டு இருக்கு முன்னா தண்ணி இல்லாம போகுது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்துல் முத்தரீபுக்கு கனவு வருது முதல் நாள் கனவு என்ன வருதுன்னு சொன்னா தைபாவை தோண்டுங்க தைபாவை தோண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க தைபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது நாள் கனவு அதே மாதிரி ஒரு கனவு வருது விலைமதிப்பற்றதை தோண்டுங்க விலைமதிப்பற்றதை தோண்டுங்க அப்படின்னு மூன்றாவது நாள் கனவு வருது ஜம்சவா தோண்டுங்க அப்படின்னு இந்த மூணு நாளுமே அவர் கேக்குறாரு என்ன விலைமதி என்ன ரெண்டு நாள் கனவுலையும் பதில் இல்லை மூணாம் நாள் கனவுல ஜம்சவா என்ன அப்படின்னு அப்ப அந்த கனவுக்கு அந்த கனவுலயே அவருக்கு பதில் கொடுக்கப்படுது அந்த பதில பாருங்க வற்றாத ஒண்ணு வற்றாத ஒண்ணு காஜிகளுக்கு அங்கிருந்து நீர் கிடைக்க போகுது சும்மா பொதுவாக வந்து நம்ம கனவு வந்து தோன்றுங்களுக்கு தெரியும் வற்றிக்கு கனவுல வந்து தைபாவை தோன்றுங்க தைபாவை தோன்றுன நமக்கு என்னன்னு தெரியும் அவங்க என்ன அடையாளமே இல்ல சஞ்சம்னு ஒரு தண்ணி ஒரு நீர் ஊற்று இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அந்த நேரத்துல சொல்லும் போது அவருக்கு இந்த மாதிரி பதில் கொடுக்கப்படுது கனவுல என்னென்றால் மட்டாவது ஆஜிகளுக்கு அதுல இருந்து நீர் புகட்டப்படும் ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியில இருக்கு அப்படிங்குது அடுத்து வந்து வெள்ளை வெள்ளை கலர் காலில் இருக்கக்கூடிய காக்காவுடைய கூட்டுக்கும் எறும்புத்துக்கும் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழம்பி பூச்சி என்னன்னா கனவுல எங்க இருக்குன்னு கேட்டா இப்படி வருது அப்படின்னு அடுத்த நாள் அப்படியே விட்டுட்டாரு ஏதோ ஒரு நார்மலா போல அப்படின்னு சொல்லிட்டு வராரு காமத்துல பக்கத்துல வராரு என்ன சொன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒட்டகம் வந்து குருபானை கொடுக்கணும் காப்பத்துல ஒட்டகத்து சாணம் இருக்கு இந்த சைடு ரத்தம் இருக்கு அப்ப அந்த இடத்துல வெள்ள வேறு காவல் இருக்கிற ஒரு காலத்தையும் பார்க்கறாரு காவல் மட்டும் வெள்ளு அது தன்னுடைய கூட்டுல போய் உட்காரு சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில ஒரு பிளேஸ் இருக்குது கூடும் இருக்குது எறும்பு புத்தும் இருக்குது இப்பதான் அந்த கலவுடைய விளக்கம் புரியுது தோண்டுங்க தோண்டுங்கன்னு சொன்னாங்களே இந்த இடத்துல தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றாரு அந்த பாலைவனத்துல போய் அந்த நேரத்துல தோண்டினா மக்கள் என்ன பண்ணுவாங்க தடுப்பாங்க பாலவத்துல இத்தனை வருஷமா மூணு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் தண்ணி விளாத இவர் பாட்டு கனவு கண்டங்கிறாரு இது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க மக்கள் இவரு என்ன தடுத்தாலும் பரவாயில்ல நான் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நோண்டிக்கிட்டேதான் இருக்கு நோண்டல் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் நோண்ட நோண்டா யாரு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க நீ நோண்டியா நீ பாட்டு நோண்டுப்பா இத்தனை வருஷமா நம்ம இருக்கிறோம் தண்ணி வருமா வராதான்னு தெரியாத போயிட்டாங்க இவர் என்ன பண்றாரு தன் மகன் ஹாரிஸ் அப்படிங்கிற கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓடிவரா அப்ப மக்களுக்கு இவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் கண்ணியமும் மரியாதையும் ஒரு இறைத்தன்மை உடையவர் அப்படின்னு ஒரு ஒரு மதிப்பும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுவார் அப்ப என்ன என்ன பண்ணுவாங்க இவருதான் கிளம்பல வந்திருக்கு இவருதான் தோன்றாரு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க சண்டை போடாரு எல்லாத்துக்கும் தந்தம் அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க தோண்ட கூட்ட போய் நீங்க வரல தோன்ற போய் சண்டை போட்டீங்க தோண்டி வந்த கூட இப்ப உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு சண்டை போடுற என்ன ஆயிடுச்சு உடனே வந்து போத்திரமோ மொத்த மக்களும் போயிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொன்னா நம்ம போய் பனு சாந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை போய் குறி கேட்போம் இது யாருக்கு சொன்னோம்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஷாம் நோக்கி போறாங்க ஷாம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நடந்தே எங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபிளைட்லயே போவாங்க அப்ப நடந்து தன்னுடைய கால்நடைகள் வாயினால என்ன பண்றாங்க குறிக்கிறதுக்காக போறாங்க அந்த பெண்ணிடம் குறிக்கக்கூடிய பெண்ணிடம் போகும்போது அங்கேயே அவங்களுக்கு தண்ணி இல்லாம போயிருது தண்ணி தீந்துரும்ல கொண்டு போ தண்ணி தீந்துருது ஆரோனம் தானே தண்ணி தீந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்துட்டு அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் பயணத்துல போறாங்க தண்ணி தீந்து போயிரு தண்ணி தீந்து போன அங்க ஒரு தீர்மானத்துக்கு போறாங்க வந்து இங்கே உட்காருவோம் நம்மளுடைய கபரை நோண்டி வச்சுட்டு நம்ம இங்கேயே உட்காருவோம் யாரு சாவுறவங்களும் இங்கேயே செத்துருவோம் டீலுக்கு போறாங்க இப்ப யாராவது செத்து போனா இன்னொருத்தன் தோண்டி இன்னும் தானாவரத்துக்கு போல அதாவட கபரை நோண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீலுக்கு வரவு அதாவது நம்ம எல்லாமே தான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்துல் முத்தலிஃப் வந்துட்டு திரும்ப சொல்றாரு தண்ணிய போய் தேடுங்க கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடும்போது அங்கேயும் அப்துல் முத்திர்க்கு தான் தண்ணி கிடைக்குது அப்ப இங்க போன மக்கள் எல்லாம் தண்ணி கிணறு நீய வச்சுக்கோப்பா இது வந்து அல்லாவிடமிருந்து உனக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குது இந்த இந்த அந்த கிணறு வந்து நீய வச்சுட்டோ குடியெல்லாம் கேட்கலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிடைச்ச தண்ணியை வச்சுட்டு திரும்ப மக்காவுக்கே வந்துடுறாங்க இந்த கிணறு வந்து திரும்ப வந்து அப்துல் முத்திரிக்கு அவர்களிடத்தையே தொடரு அவர்கிட்ட ஆனா தண்ணி எல்லாத்துக்கும் தராங்க கிணத்துலேயே ஓடறவர்கள் அப்ப இப்படியே வந்து நாட்கள் ஓடுது பின்னர் என்ன ஆகுதுன்னு சொன்னா திரும்பவும் வந்துட்டு கிணத்துக்காக சண்டை வருது கொஞ்ச நாட்கள் போன பிறகு திரும்ப ஆசாவது தானே உடனே வந்து கிணத்துக்கு சண்டை வருது என்ன பண்றாரு அப்துல்படுத்திருக்கு அல்லாட்ட துவாசர் யாரெல்லாம் இவங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பத்து ஆண் பிள்ளைகள் கூட பத்து ஆண் பிள்ளைகள் இருந்தா அவர்களுடைய இவர்களுக்கு எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஆண் பிள்ளைகள் இப்ப அவருக்கு வந்து அதே மாதிரி நீ பத்து ஆண் பிள்ளைகளை கொடுத்தா அதுல ஒரு ஆண் பிள்ளைய இந்த உபல் சிலைக்கு முன்னாடி இப்ப சிலைகள் இருந்துச்சு காப்பதில் உபல் தான் இருக்கிறது மிகப்பெரிய சிலை நம்ம நேரத்தில் இந்த உபலுக்கு முன்னாடி அந்த பத்துல ஒரு ஆண் ஆண் பிள்ளைய வந்து நான் வந்து உருவாக்கி விடுறேன் வெட்டி பலியிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு உடனே வந்து அதான் வந்து அவருக்கு மறக்க செஞ்சு பத்து ஆண் குழந்தையும் ஆறு பெண் குழந்தையும் கொடுத்தாரு அதெல்லாம் இப்ப என்ன ஆகுது மக்கள் வந்து விட்டுறாங்க பத்து பிள்ளையும் இவருக்கு அல்லாவுடைய உதவி வந்துட்டே இருக்கு எதிர்க்கிறவங்களுக்கும் இவர்களுடைய மகன்களை கொண்டு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுது இவர்களுடைய போத்திரத்தார்கள் கூட என்று அஹ் எதிர்க்க வந்து இவரு சமாளிச்சிடறாங்க இப்படியே தொடருது தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது சில ஆண்டுகள் உண்டு திரும்ப அப்துல் முகிபுக்கு இந்த பிரார்த்தனை ஞாபகம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவேன் அப்ப அதுல யாராவது பணியிடுவோம் சொன்னேன் ஹுபல் சிலைக்கு முன்னாடி ஞாபகம் செயல்முறைய நடைமுறைப்படுத்தப்படாது போகும்போது அவருக்கு என்ன பண்ண வேக்தார கொடுக்கறது அப்படின்னு பத்து பேரை நிக்க வச்சு கேட்டா யாரும் தயார்னு சொன்னா நான் தயார்ன்னு யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து சீட்டு குளிக்க போடுறாரு சீட்டு குளிக்க போடும்போது அப்துல்லா அப்படிங்கிற நபர் அவருடைய மகன்களில் ஒருவர் அப்துல்லா அவருடைய பெயர் ஒரு அவரையே குர்பானி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பழியிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ண பிறகு மக்கள் என்ன பண்றாங்க அதுலயும் வந்து குறிப்பா அவர்களுடைய மகனாகி அபுதாலி இந்த பத்து மகன்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு மகனாகி அபுதாலி என்ன பண்றது மறுத்துல வேணாம் கூட பிறந்த சகோதரர் வந்து கொன்றாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறார் இவரு மறுக்கோ மக்களும் மறுக்க ஆரம்பிச்சிட்டோம் தடுக்கிறாங்க அவரை பிடிச்சி தடுக்கிறான் நீங்க அறுக்காதுங்க ஏன்னா நீங்க அடுத்துட்டீங்கன்னு சொன்னா பத்து பிள்ளை பிறக்கக்கூடிய யாராவது யாருக்கு பத்து பிள்ளை பிறந்தாலும் அதுல ஒண்ணு அடுத்து பழையிடணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை வந்து இங்க தொடர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கதான் இந்த போத்திரத்தாருக்கு தலைவரு உங்களுடைய வழிமுறையை வந்து மக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த வழிமுறையை பின்பற்றாதீங்க சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க இப்ப போக்கு வச்சு பிறகு அவருக்கு வந்து மனம் முழுத்தலாவே இருக்கு என்ன பண்றது நான் வேற பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதை அங்கீகரிக்கவும் செஞ்சுட்டான் கொடுக்காம இருந்தா என்ன பண்றது அப்படிங்கும்போது திரும்ப ஒரு ஐடியா சொல்றாங்க என்ன ஐடியா அதே அந்த குறி சொல்றத பட்ட போவோம் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறி சொல்ற அந்த பெண்ணிட்ட வந்து போறாங்க அந்த பெண்ணுக்கு புரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம வாழ்க்கையில வந்ததே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நான் என்னோட ஆவியோட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த நாள் என்ன பண்றாங்க போயிட்டு மறுநாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொல்லுது ஒரு அம்ப எடுத்துக்கிட்டு அந்த அம்ப ஒரு சைடு மத்த உடகத்தை நிறுத்திக்கணும் ஒரு சைடு இந்த அப்துல்லாவே நிறுத்திக்கணும் அம்ப வந்து சுத்தி விடுவோம் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் எல்லாம் வருதுல்ல தொட்டா அம்ப சுத்தது எங்கேயாவது அந்த மாதிரி அப்ப என்ன ஆகுது அவளும் வந்து ஒரு சைடு அப்துல்லா சைடுன்னா அப்துல்லா இந்த நபருடைய அப்துல்லா பக்கத்துனா திரும்ப சுத்தி விடுங்க அதாவது முதல் அப்துல்லா சைடுல வச்சுக்கோங்க திரும்ப சுத்தி விடுவீங்க அப்துல்லா சைடுதா பத்து ஒட்டலாம் திரும்ப சுத்தி விடுவீங்க ஒட்டக சைடு நிற்குதா அப்ப அதோட இருபது முடிச்சுக்கோங்க இருபது ஒட்டகத்தை குர்பானை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்துல்லா சைடு நிற்கு திரும்பவும் சுத்தி விடுறாங்க அப்துல்லா சைடு நிற்குது திரும்பவும் அப்துல்லா சைடு ஒட்டகத்தை வந்து அவர் உயிருக்கு பகரமாக நூறு ஒட்டகம் அந்த இடத்துல குருபானி கொடுக்கணும் அப்படின்னு முடிவாகும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நூறு முறை வந்து நூறு ஒட்டகத்தை வந்து அப்துல் முக்தி வந்து அடுத்து குருபாளை விடுறார் காபத்துலா அருகிலே அப்துல்ல பகரமாக நூறு ஒட்டகங்களை இறைச்சியை கூட தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவர் எடுத்துக்கவே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த மக்களுக்கு பங்களித்தான் அப்ப இப்படிதான் வந்து இவர் யார் அப்துல்லா சோடைய அப்பா அப்ப அவருடைய வாப்பா அப்துல் முத்தலுக்கு அவருடைய தந்தை அவருடைய தந்தையான ஹாசிம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்ராஹிம் அலுவலம் முதல் சுருக்கமான இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயுலாம் அப்புறம் அந்த அமுர் ஹாசிம் அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான பெயர்கள் அமுர் ஹாசிம் சைபா ஆகிய அப்துல் முத்தலீப் அப்புறம் அப்துல்லா அது மாதிரிக்கு பிறக்கக்கூடிய ஒரு தான் ரசீஸ் இப்ப இந்த பிறப்பு எல்லாம் நம்ம அடுத்த அமர்வுல ாசத்துல குறிப்படுவாங்க நான் வந்து இரண்டு முறை அறுத்து பழியிட தயாராக்க நிறுத்தி வைக்கப்பட்ட இருவருடைய எனக்கு வந்து இருவருடைய மகன் சொல்லுவாங்க அதாவது என்னுடைய தந்தையரில இருவர் வந்து வேற உன்னேசமா சொல்லுவான் அவரும் அறுக்க தயாரான நிலையில அறுக்க தயாராகிட்டாங்க தயாரான நிலையில தான் நல்லா வந்து ஆற்றை இறக்கி கொடுத்து ஒரு மாற்றையை ஏற்படுத்தினான் அதே போல தன்னுடைய சொந்த தந்தை ஆகிய அப்துல்லாவும் அறுக்க வெளியாயிட்டவர் ரசுல்லா சுல்லாஸ் சில இடங்களை குறிப்பிடுவாங்க அறுத்து பள்ளியில தயாராகிய இருவர் வந்து என்னுடைய மூதாதைய தந்தைகள் குறிப்பிடுவாங்க இப்ப இதுதான் இப்ராஹிம் அலுவலம் முதல் ரசுல்லா சுல்லாஹ் அஸ்லம் அவருடைய தந்தை வரை உள்ள ஒரு சுருக்கமான வரலாறு மின்சார அடுத்த அமர்வுகள்ல இருந்து பிறப்பு மற்றும் அதன் பின்னாடி உள்ள வரலாறுகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்